வணக்கம் செப்டம்பர் 1, 2018, பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குப்பியலுக்காக கந்தர்பகுட்டி கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஆண்ட்ராய்டின் எட்டாவது பதிப்பின் பெயர் ஓரியோ இரண்டு உலகின் மிகப்பெரிய பறவை சிற்பம் கேரளாவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மூன்று பசு பாதுகாப்பு காவலர்களுக்காக அடையாள அட்டையை வழங்க உள்ள மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம் நான்கு மத்திய ரிசர்வ் வங்கியின் அலுவலர்கள் அல்லாத இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் குருமூர்த்தி என்பவர் இனி இன்றைய கேள்விகள் 1. இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ரக்பி உலகக்கோப்பை போட்டியை முதல் முறையாக நடத்த உள்ள நாடு எது 2. நான்கு வலி துணை கப்பல்களை ஏற்றுமதி செய்யும் மெல்ஜியின் அதாவது எம்ஐஎல் ஜி என் மெல்ஜியின் திட்டத்தில் பங்கு பெற்றுள்ள நாடுகள் எவை மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் எந்த மருத்துவமனை தனது நூத்தி ஆண்டில் நூத்தி எழுபத்தைந்து சேவையை நினைவு கூரும் வகையில் நூத்தி எழுபத்தி பிறந்த நாளை கொண்டாடியது நான்கு லலித் கலா எங்கு எப்பொழுது தொடங்கப்பட்டது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி